வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிட்டு இருக்கார் நிறைய பேருக்கு உதவி செய்யறார் தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா அவர் செய்யற எந்த விஷயமும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பார் ஏன் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க அப்படின்னு அப்பா அதுக்கு அவர் சொன்னது மற்றவர்களுக்காக நான் இதை செய்யலி எனக்காகத்தானே நான் செய்யறேன் அப்படின்னாரு அப்ப எனக்கு என்னுடைய ஆசிரியர் தான் ஞாபகத்துக்கு எல்லா ஆசிரியர்களும் பாடம் நடத்துவது மட்டுமே தம்முடைய கடமை நினைச்சிட்டு இருந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுடைய வளர்ச்சி மாணவர்களுடைய நலன் மாணவருடைய உடல்நலம் ஒரு ஆசிரியர் பணியாற்றுனா ஞாபகத்துக்கு ஆசிரியர் தாய்மை உள்ளம் மிக அதிகமாக கொண்டவர் மாணவர்களை நேசிக்கிறதுக்கு அவங்கள விட ஒரு சிறந்த ஆசிரியரை நான் இதுவரைக்கும் பார்க்கல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மாணவர்களுடைய பள்ளி நேரம் முழுவதும் செலவிடுவார்கள் மாணவர்களுக்கு பாடம் தவிர்த்தும் பல விஷயங்கள்லயும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவாங்க பிற ஆசிரியர்களுக்கே பொறாமை வரும் இந்த ஆசிரியர் மீது அந்த அளவுக்கு தான் பெற்ற ஊதியத்திற்கு நியாயம் செய்தவர் அந்த ஆசிரியர் அவர் எனக்கு சொல்லி சென்ற ஒரு விஷயம் எவருக்காகவும் நீ வாழாத உன்னுடைய மனசாட்சிக்கு சரின்னு பட்டத மட்டும் செய்வாங்க அப்போதான் வள்ளுவர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தார் வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் அவர் சொல்லும் பொழுது மனதிற்கு குற்றம்னு படுற விஷயங்களை செய்யாமல் இருப்பதே மிகச்சிறந்த அறம் அப்படிங்கிறார் அப்ப நம்முடைய மனதுக்கு குற்றம்னு படுது அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடாது அதுதான் சிறந்த அறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மனதிற்கு செய்யக்கூடிய ஆடம்பரம் அல்லது ஆரவாரம்னு சொல்றாரு அத்தகைய ஆரவாரங்களை தவிர்த்துட்டு நம்முடைய மனதிற்காக மட்டுமே நாம் வாழணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு மரக்கன்று யாரோ ஒரு தலைவருடைய பிறந்தநாளுக்காக நின்றேங்கிற பேர்ல அத்தனை தொலைக்காட்சியிலும் அறத்துப்பால் அதிகாரம் வலியுறுத்தல் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிர மீண்டும் குரல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிர இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போ நன்றி